சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமியேத்தாபா ருமாவத்தன் ஸ்யோயாசே பரம் நாரதமர்ஷி ஸ்ரீகிருஷ்ணருடைய தந்தையாராகிய வசுதேவரிடத்துல சொல்லுகிறார் ஹே மகாபாக பெரும் பாகியத்தை உடையவரே தொமபி தாங்களும் ஏதான் ஸ்ருதான் பாகவத்தான் தர்மான் இதுவரைக்கும் கேட்ட ஸ்ருதான் ஸ்ருதான்னா கேட்கப்பட்ட ஏதான் பாகவத்தான் தர்மான் இந்த பாகவத தர்மங்களையெல்லாம் ஸ்ரத்தையா யுக்தா सन्न, ஆஸ்திதா ஸ்ரத்தையோட நீங்க அந்த பாகவத தர்மங்களை அனுஷ்டிக்கணும் ஸ்ரத்தையோட பண்ணணும் ஆஸ்திதான்னா கடைபிடிக்கணும்னு அர்த்தம் ஸ்ரத்தையோட கூடி கடைப்பிடித்து நிசங்கா பற்றற்றவராய் சங்கம்னா அபிமானம் நிசங்கான்னா அபிமானத்தை விட்டு பற்றற்றவராய் பரம் யாசியசே மேலான பரமபதத்தை விஷ்ணுவினுடைய அந்த உயர்ந்த மேலான ஸ்தானத்தை தாங்களும் அடைவீர்களாக மோட்சத்தை அடைவீர்களாகனு அர்த்தம் தாங்களும் இந்த பாகவத தர்மங்களை இப்போ மூலமாக நான் வந்து நவயோகிகள் சொன்னார்கள் சொல்லி உங்களுக்கு சொன்னேன் அதை நீங்கள் ஸ்ரத்தையோட கூடி கடைப்பிடிச்சு மற்றற்றவராய் பரமபதத்தை மேலான மோட்சத்தை அடைவீர்களாக பரமானந்தத்தை அடைவீர்களாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்ற அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிக்கலாம் நாரதர் மேலும் சொல்கிறார் யுவையோ தம்பத்தியோ யசசா ஜகத்து பூரித்தம் ஹலு யுவையோ தம்பத்தியோன்ன தம்பதிகளாகிய உங்கள் இருவரால் இருவருடைய புகழால் இந்த ஜகத்து நிறைவு பெற்றிருக்கிறது பூர்ணமாக இருக்கிறது யுவையோகோ தம்பத்தியோகோன்னா தம்பதிகளான உங்கள் இரண்டு பேரினுடைய எசஸ்ஸா புகழினால் ஜகத்து இந்த ஜகத்தானது பூரித்தம் கலு நன்றாக நிறைவு பெற்றிருக்கிறது அல்லவா எதனால வாம் தங்களுக்கு ஈஸ்வரஹா ஹரிஹி பகவான் பகவான் ஈஸ்வரனாகிய ஹரியானவர் விஷ்ணுவானவர் புத்திரதாம் அகமத் குழந்தையாக உங்களுடைய புத்திரனாக தோன்றினார் அதனால உங்களுக்கு புகழ் ஏற்பட்டது அதனால எல்லோரும் தேவகி வசுதேவ சகிதாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமகான்னு எல்லாரும் பூஜை பண்ணுவார்கள் அப்படி கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அப்படிதான் பூஜை பண்றோம் பால கோபாலகிருஷ்ண சுவாமினே நமோ நமஹான்னு சொல்றபோது தேவகி வசுதேவ புத்திர ரூபகா அந்த நினைச்சுதான் பண்றோம் நாம் அப்படி அப்பேற்பட்ட பாகியசாலிகள் அல்லவா நீங்கள் ஆகவேதான் இதுக்கு முதல் ஸ்லோகத்துல சொன்னார் ஹே மகாபாக யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்யத்தை அடைந்தவரே அப்படின்னு நாரதர் முதல்ல சம்போதனம் பண்ணினார் ஆகவே இந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இந்த நாலாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை பார்த்து இப்ப நான் பூர்த்தி பண்றேன் அடுத்த ஸ்லோக அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் தர்மாதான் ஆஸ்திரா யுக்திசங்கோயாசியசே பரம் யுவயோ தம்பத்தியோயசாபூரிதம் ஜகத்து